قال الله تبارك وتعالى في كلامه العظيم باعد عن بالله من الشيطان الرجيم ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لteskunoo اليها وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ وَقَالَ تَعَالَى أَيْضًا وَخَلَقْنَاكُم أَزْوَاجًا وَقَالَ تَعَالَى أَيْضًا لو أنفقت ما في العرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم صدق الله لظيم قال النبي صلى الله عليه وسلم إذا جاءكم من تردون دينه وخلقه فزوجوه وإلا تكون فتنة في العرض وفساد عريض وقال صلى الله عليه وسلم ايضا يا ماشر الشباب من استطاع منكم الباء فليتزوج فانه اغض للبصر واحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فانه له وجاء மதிப்புக்குரிய மேல்களே சகோதரிகளே அல்லாஹு ஆல சிறப்பான நிரப்பமான பூர்த்தியான ஒரு தீன ஒரு மார்க்கத்தை ஒரு வேதத்தை அல்லாஹ் தீனுடைய விஷயத்துல அல்லாவால எந்த தீன் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த தீன் நிரப்பமானது சம்பூர்ணப்படுத்தப்பட்டது முழுமையானது எந்த கிடையாது யாராவது குறைகள் காணுவாங்கடா நாங்க தெளிவாக சொல்றோம் இஸ்லாத்திலேயோ குரான்லயோ ஹதீத்லயோ எந்த குறைகளும் கிடையாது யாருக்கு அகலே அகலே சலீம் இருக்கிறதோ யாருக்கு தெளிவான புத்தி இருக்குதோ அவங்களுக்கு நகலே சகை கொண்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக இருக்கும் சரியான தெளிவான புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் சரியாக படும் பொருத்தமாக விளங்கி இருக்கும் அது அவங்களுக்கு கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் ஒரு ஆளா முழு மனித சமுதாயத்துடைய உலகத்துக்கு கடைசியாக எந்த மனிதன் வரப்போறாரோ மனிதன் வருவானோ அவனுக்கும் எல்லா காலங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் அல்லா செல்லும் மூலமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இஸ்லாம் என்றது அது அரபு நாட்டுக்குத்தான் சரி வரும் இந்த ஏனைய நாடுகளுக்கு சரி வராது வெள்ளையர்களுக்கு தான் சரி வரும் கருப்ப சரி வராது அல்லது ஆண்களுக்கு தான் சரி பெண்களுக்கு சரி வராது அல்லது இந்த இந்த காலத்துக்கு தான் சரி இந்த காலத்துக்கு சரி வராது அல்ல எல்லா காலங்களுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் எல்லா நாட்டவர்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் கடைசி வரைக்கும் பொருத்தமானது தான் தீனுல் இஸ்லாம் அதை எங்களுக்கு பட்டாலும் சரி படாட்டியும் சரி யாரும் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது உங்களோட சிந்தனைக்கு பட்டாலும் என்னுடைய சிந்தனைக்கு பட்டாலும் படாட்டியும் இது தான் உண்மை இது தான் தனி இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன் இது அல்லாவால் அறிமுகப்படுத்தப்பட்டதின் இது மனிதனால் அறிமுகப்படுத்தப்பட்டதீன் அல்ல இது யார்கைமதியால் போடப்பட்டதல்ல இதுல மாற்றங்கள் யாரும் செய்ய இயலாதே இதுல திருத்தங்கள் யாரும் செய்ய இயலாதே இதுல எந்தவிதமான குறைகளும் யாரும் காண இயலாது தெளிவாக சொல்றான் இந்த குரான நாங்களே அறக்கிறோம் நாங்களே பாதுகாப்போம் பாதுகாக்கிற பொறுப்பு லப்புடைய பொறுப்பு எனவே கடைசி வரைக்கும் அவன் பாதுகாப்பான் அல்லா தெளிவாக சொல்றான் அல்யோ இன்றைய நாள் அரபாவுடைய நாள் ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போனான் ஒரு தடவை தான் அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு அந்த அரபால இருந்த நாள் இறங்கின ஆயசு தான் இந்த ஆயசே அந்த நாளை பத்தி எல்லாம் சொல்றான் அல் இன்றைய நாள் இந்த அரோகாவுடைய நாள் அசுமல் துலக்கும் தீனக்கும் உங்களுக்கு தீன மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நிரப்பமாக பூர்த்தியாக ஆக்கிட்டோம் இன்னும் அதாவது குறைகள் இல்ல இன்னும் போட வேண்டிய அவசியம் இல்ல கூட்ட வேண்டிய அவசியமும் இல்ல நாங்க நிரப்பமாக்கிட்டோம் என்னுடைய அல்லா சொல்ற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருகொடைகள் உங்களுக்கு இஸ்லாக்கத்தான் நாங்கள் மார்க்கமாக பொருந்திக்கொண்டோம் வேற எந்த ஸ்டைலும் வேற எந்த முறைகளும் வேற எந்த அமைப்புகளும் நாங்கள் பொருந்திக்கொள்ள மாட்டோம் எங்கட பொருத்தம் ரப்புடைய பொருத்தம் தேவைடா அது இஸ்லாமிய அமைப்புல தான் இருக்கிறேன் மூலமாக எந்த இஸ்லாத்தை அல்லா அறிமுகப்படுத்தினாரோ அந்த இஸ்லாத்துல தான் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்குமே அந்த முறையில தான் உடைய பொருத்தம் கிடைக்குமே ஒழிய வேற முறைகள்ல அல்லாவுடைய யாரும் பெற்றுக் கொள்ள முடியாது நல்லது நல்லது என்று நினைக்கத்தை எல்லாம் செஞ்சு அல்லாட நல்லது இருத்தாங்க சொல்லப்பட்டிருக்குது கெட்டது இருத்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எது சொல்லப்பட்டிருக்குதோ அதை எடுத்து நடங்க எது தடுக்கப்பட்டிருக்குதோ அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களுக்கு எதுலா அலி செல்லம் எதை உங்களுக்கு செய்ய சொன்னாங்களோ செய்யும்படி ஏமினாங்களோ அதை எடுத்து நடங்க ரசூல் உபாஹி சல்லா அலி எதை செய்ய வேண்டாம் தடுத்தாங்களோ அதை நீங்க தவிர்த்துக்கோங்க இந்த வேலையை செஞ்சீங்க நீங்க தப்பிடுவீங்க உங்களோட தலைய குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட சொந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட அறிவை இதுக்கு மாற்றமா பாவிக்க வேண்டிய அவசியம் இல்ல சொல்லப்பட்டதை செய்யுங்க ஏவப்பட்டதை எடுத்து நடங்க தடுக்கப்பட்டத தவிர ஏவப்பட்டதை எதிர கற்றுக்கோங்க அல்ல என்ன ஏவிருக்கிறான் அல்ல எதை செய்ய சொன்னான் நபி எதை செய்ய சொன்னாங்க எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் எதோ சூழ்ந்தா எங்களுக்கு கட்டளை இட்டாங்க ாங்க அதையும் தவிரதெல்லாம் செய்யுங்க உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எதை ஏவினாங்களோ அந்த அரசு அதை எடுத்துக்கோங்க அந்த அரசு தடுத்தாங்களோ அதை தவிர்ந்து கணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே எனவே யார் இஸ்லாத்த விட்டுட்டு வேற குறுக்கு வழிகளில் போவாங்களோ வேற வேற வழிகளில் போவாங்களோ வேற வேற முறைகளை அறிமுகப்படுத்துவாங்களோ வேற வேற மாற்றமான அமைப்புகள் உள்ளதை செய்வாங்களோ அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யார் இஸ்லாத்த விட்டுட்டு வேற முறைகளை அது நீங்க உடுக்கறதுல சாப்பிடறதுல தூங்குறதுல கல்யாணம் முடிக்கிறதுல கல்யாணம் எடுக்கிறதுல உங்களோட பேமிலி லைஃப்ல உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறதுல செலவழிக்கிறத எல்லா விஷயத்திலையும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக வேற முறைகளை யாரு எடுத்துக்கொள்வாங்களோ வேற மாற்றமான முறைகளை யாரும் செய்வாங்களோ அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாத எக்ஸெப்ட் பண்ண மாட்டான் அதுக்கு அல்லாத நன்மை தர மாட்டான் கூலி தர மாட்டான் அப்படி நீங்க வேற வேற ஸ்டைல வேற வேற அமைப்புல வேற வேற முறைகள்ல நீங்க எதையாவது செய்வீங்கண்டா நன்மை என்று நினைச்சு அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி நன்மை நினைச்சி வேற தீருக்கு மாற்றமான முறையில செஞ்சீங்கடா அல்லாஹு சொல்றான் அவங்க ஆசிரத்துடைய வாழ்க்கையில அவங்க ஆசிரத்துடைய வாழ்க்கையில நஷ்டவாளிகள் ஆவாங்க நினைச்சு இல்ல எனவே சகோதரிகளே தாய்மார்களே என்னைய படைச்சவன் அல்லா சுகானுவா இந்த உடல் நிற்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் டிசைன் பண்ணினவன் யார் அல்லா சுகானுவோ ஆளா இந்த கண்ணுக்கு இந்த அமைப்ப இந்த வடிவத்தை கொடுத்தது யார் உடுத்தாங்களா வாப்ப கொடுத்தாரா அல்ல அதுக்கு ஒரு மருந்தை குடிச்சிங்களா கண் இப்படித்தான் இருக்கணும் அழகான மூக்கு அழகான வாய் அழகான கண்கள் அல்லா சொல்றானே உங்களுக்கு ஒரு நாட்கையும் ரெண்டு அழகான உதடுகளையும் நாங்க தானே இல்லையா உங்களுக்கு இந்த ஆயத்துல சொல்றான் அவன் தான் உங்களை பண்ணினான் முசீர் டிசைன் பண்ணக்கூடியவருக்கு தான் முசீர் சொல்றது அவன் தான் உங்களை டிசைன் பண்ணினான் அழகான முறையில் அழகான தோற்றத்தில் அழகான உருவத்தை அவன் தான் தந்தான் அழகை கண்டு பெண்கள் மயங்கிறாங்க பெண்களுடைய அழகை கண்டு ஆண்கள் மயங்குறாங்க இந்த மயக்கக்கூடிய உருவத்தை கொடுத்தவன் அவன் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்காக கொலை செய்தான் ஒரு பெண்ணுக்காக தாய கொலை செய்கிறான் ஒரு பெண்ணுக்காக தகப்பன கொலை செய்கிறான் ஒரு பெண் ஒரு ஆணுக்காக தற்கொலை செய்து கொள்கிறாள் எல்லத்தையும் இழக்கிறாள் ஒரு ஆணுக்காக இந்த அமைப்பை இந்த உள்ளத்தை கவரக்கூடிய உள்ளத்தை அப்படியே இழுக்கக்கூடிய இந்த அமைப்புகளை உண்டாக்கினவன் அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் எனவே இந்த உடல் எரிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் கிட்னி என்று சொல்றோமே அந்த கிட்னி அது இப்படித்தான் என்று அது இந்த சைஸ் அதனுடைய அமைப்பு அது வேலைகள் கிட்னி எந்த வேலையை செய்யும் அந்த கிட்னியை படைத்தான் அதுக்குரிய வேலை அதுக்கு கொடுத்தான் மூளை அந்த மூலையுடைய மூளைகள் கண்ணால் பார்த்திருக்கிறோம் இந்த மிருகங்கள்டு மாட்டு மூளைகளை பார்த்திருக்கிறோம் எப்படி அவளுடைய அமைப்பு அந்த மூளைய படைத்தது அந்த மூளை உடைய வேலைய மூளை போட்டதும் அல்ல நான் இப்படி சொல்லிக் கொண்டு போறேன் ஒவ்வொரு உறுப்பாக உடல் எரிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் அமைத்தவன் அல்லா சுகானு ஆளா ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் நாங்க நான் பின்னால சில விஷயங்களை சொல்ல போறேன் அதை விளங்குறதுக்காக இப்ப இந்த முதலாவது சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா விளங்கிக்கோங்க இருந்தோம் இன்சானி அல்லா சொல்றான்னு மனிதனுக்கு வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில் அவன் முந்தி ஒரு கட்டம் இப்படி இருந்தது அவன் உள்ள வாழ்க்கையில் அவன் இப்படி இருந்தான் பெயர் சொல்லப்படாத பேர் ஒன்று இல்லாத ஊரு பேர் இல்லாத ஒரு வத்துவாக இருந்தான் பேர் இல்ல ஊர் இல்ல தாயுடைய வயிற்றில உமாவுடைய வயிற்றில குழந்தை தங்குறதுக்கு முந்தி நாங்க எங்க இருந்தோம் சூரியனுடைய வெளிச்சத்திலையும் ஒளி சுடல்கள் இந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலை சுளிகள்லையும் இந்த காற்றிலையும் இந்த தண்ணிலையும் இந்த உணவு வகைகள்லையும் எங்கெங்க இருந்தோம் எங்கட உமா அந்த உணவுகளை சாப்பிட்டாங்க அந்த சாப்பாடுகளை அல்லா ரத்தமாக மாற்றி அமைத்தான் அந்த ரத்திரியமாக மா சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொன்றாக சொல்லி காட்டான் முதலாவது சொல்றான் இல சாமி மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடை சிந்திச்சு பார்த்தான் நாங்க இந்த உணவுகளை வெளியாக்கிறோம் எங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் இந்த ஃப்ரூட்ஸ்கள் இந்த பழங்கள் ஜெய்தூன் காய் ஜெய்த்தூன் மரம் மரம் அதாவது எங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை உணவுகளை பழங்களை மரக்கறிகளை இந்த மண்ணில இருந்து அவன் வெளியாக்கினான் வானத்தில தண்ணிய கொட்டினான் தண்ணிய கொட்டவிட்டான் பூமியில இருந்து முளைகளை இந்த மரங்களை வெளியாக்கினான் அந்த சாப்பாடுகளை நாங்க வாங்கி சமைச்சு ருசியாக சாப்பிட்டோம் இந்த சாப்பாடுகளை அல்லாஹ் அவனோட குதிரத்தை கொண்டே அவனுடைய சக்தியை கொண்டே ரத்தமாக ஒரு அஞ்சு மனுஷாரத்துக்குள்ள ரத்தமாக மாற்றினான் சாப்பாட்டுடைய கழிவுகளை மலம் சலமாக வெளியாக்கினான் ஒவ்வொரு நாளும் வெளிவாக்கல் டாய்லெட் போறோம் சாப்பாட்டுடைய கழிவுகள் மேலதிகமானதை வெளியாகிக் கொண்டே இருக்கிறது இந்த இந்திரியமாக மா அதை தாயுடைய கட்பாறையில் தங்க வைத்தான் நாங்கள் மனிதன இந்த மண்ணில என்று உண்டாக்கினோம் மனிதனை படைத்தது மண்ணால் என்றான் சரித்தானே சாப்பாடுகள் எல்லாம் மண்ணால் தயாரானது சாப்பாடுகள் உணவுகள் மண்ணால் தயாரானது அத மன்னத உண்டாக்கினான் கற்ப அறையில அந்த சந்தையின் மூலம் அல்லாஹ் அதை தங்க வைத்தான் தங்க வைத்தான் அதியாக அந்த நுத்துவாவ சொல்றான் நாற்பது நாளைக்குள்ள கட்டியாக மாற்றித்தான் அந்த ரத்த கட்டிய சத கட்டியாக எவற்றி சுண்டாக மாற்றி அமைத்தான் அந்த சத கட்டிய முள்ளுகளாக மாற்றி அந்த முள்ளுக்கு மேலால சதைகளை அல்லாஹ் உண்டாக்கினான் அதுக்கு பின்னால அந்த அந்த இறச்சி துண்டுக்கு அந்த உடலுக்கு உயிரை கொடுத்து இன்னொரு நிலைமை காக்கினான் சல்வா அல் படைக்கக்கூடியவர்களில் அல்லாஹ் மேலானவன் உண்டாக்கின முறையை சொல்லி காட்டினான் இப்படி இப்படித்தான் உண்டாக்கினோம் எங்க இருந்தீங்க எங்கேயோ இடம் தெரியாம இருந்தீங்க ஊரு பேர் இல்லாம இருந்தீங்க நாங்கத்தான் எல்லாம் செஞ்சோம் உண்டாக்கிறோம் மழைய பெய்ய வச்சோம் மரக்கரைகளை உணவுகளை பூவிலிருந்து வெளியாக்கிறோம் உங்களுக்கு உன்ன தந்தோம் நீங்க உண்டீங்க ரத்தம் ஆக்கினோம் அதை இந்திரியமாக்கோம் அத தாயுடைய கட்பாட தங்க வச்சோம் அதி ஆக்கினோம் அத கட்டி ஆக்கினோம் அதை உள்ளுகளாக எலும்புகளாக மாற்றி அமைச்சோம் அதுக்கு உயிரை கொடுத்தோம் உங்களுக்கு அழகான தோற்றத்தை கொடுத்தோம் நாங்க மனிதர்களை படைத்தோம் மனிதனை படைத்தோம் அழகான தோற்றத்துல அழகான அமைப்புல பார்க்க ஒரு ஒவ்வொரு குழந்தைய பார்த்து ரசிக்கிறோம் கிடைச்ச உடனே அதுல மூக்க பார்த்து அதை கண்ணை பார்த்து அதனுடைய விரல்களை பார்த்து அதனுடைய ஒவ்வொரு உறுப்பை பார்த்து நாங்க சுபகானம்லாம் என்று சொல்லிப்படுவது சிலவங்களுக்கு வேற ஏதாவது சொல்லிப்படுவது எப்படியோ பிள்ளைங்களை பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் நாங்க நல்ல அந்த தோற்றம் என்ன அதனுடைய மூக்கு கண்மூக்க எப்படி இருக்குது அது உடல் அமைப்பு எப்படி இருக்குது ஒரு அளவு விலங்கிக் கொள்ளையிடும் சும்மா மேலோட்டமா ஒரு பகுதியை விளங்கிக் கொள்ளையிடும் மேலாட தாய்மார்களே சகோதரர்களே மலக்கு மாற கொண்டு பாதுகாத்தான் ஹதீஸ்லா வந்து அதனால முதலாவது போகக்கூடிய நேரத்துல ஊமுக்கு போன உடனே மலக்கு கேட்கிறார் யாரும் யாவ்லா புல்ல உண்டாவதுக்குள்ள இந்த முதலாவது ஏற்பாடு வந்து இருக்கிறது வைக்கவா வெளியாக்கவா வெக்க சொன்னா மலக்கு பாதுகாப்பான் அல்ல வெளியாக்க சொன்னா மலக்கு கட்டி எப்ப அது ரெத்த கட்டியாக மாறுதோ அந்த ரத்த கட்டி ஒன்று உண்டாக இருக்கிறேன் பாதுகாப்பார் வெளியாக்க சொன்னா மலக்கு வெளியாக்குவார் சொல்றாங்க படி ஏறினதுனால தான் கலந்தி போச்சு டிராவல் பண்ணதுனால தான் கலந்தி போச்சு காரணங்களை ஏதோ சொல்லிக் கொள்றோம் மவுத்துக்கு ஒரு காரணத்தை போல கலஞ்சத்துக்கு ஒரு காரணம் சொல்றோம் அல்லா அங்க மழைக்கு அல்லா ஏதோ ஆர்டர் பண்றானோ அதை மழைக்கு செய்தார் இல்லை என்றா கீழே போட்டாலும் மழக்கு அல்லா தங்க வைக்க சொல்லியிருந்தா பாதுகாக்க சொல்லி இருந்தா மழக்கு நடக்காது சகோதரிகளை தாய்மார்க்கு நாங்க என்ன செய்ய சொல்லிக் ீ அ செய்ய எப்படி செய்யாதீங்க ஒரு முறை ஒரு முறைக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம் ஏற்பாடு சதக்கட்டியாக மாறுதோ மனசு அல்லா கிட்ட பெர்மிஷன் ஒரு சதக்கட்டி உண்டா இருக்குது அதுக்கு பின்னால மனசு கேட்கிறார் யா அல்லா இந்த பிள்ளைய ஆம்புல பிள்ளையாக்குறதா பொம்புள புள்ளையாக்குறதா அல்ல எப்படி சொல்ற அப்படி மனசு மாற்றி அமைக்கிறார் பெரிய பெரிய ஏற்பாடு பெரியோரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கெட்டித்தனம் எங்கட திறமை எங்கட அறிவு எங்கட ஆற்றல் எங்கட சக்தி என்னத்தையோ உளர்த்தி கொண்டிருக்கிறோம் செய்வன் அல்ல அவக்தியை கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறான் சகோதரிகளே தாய்மார்களே அடிப்படையில உடல் அமைப்புகள் உறுப்புகள் அத்தனை விஷயங்களும் அந்த அல்லாவால்தான் உடல்ல வெளியேற்ற கூடிய உறுப்புகள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லா சுகானு அவன் குதிரத்தை கொண்டு அமைக்கிறான் அவனே வெளியாக்குறான் குரானுடன் நாங்களே வெளியாக்குறோம் அவனே எங்க சாப்பாட்டுக்கு வழி அமைக்கிறான் நான் என்ன சொல்ல வாரம் தெரியுமா இவ்வளவெல்லாம் செஞ்சவன் தான் சட்டங்களையும் போட்டான் அவன் எங்களை படைக்க எங்களுக்கு மார்க்கத்தை இன்னொருத்தால் அவன் தரையில் நான் மனிதர்களை படைக்கிறேன் இன்னொரு ஆண்டவன் கிட்ட சொல்லி அவன் ஒரு அசிஸ்டர் ரப் அவன் ஒரு அசிஸ்டரை வச்சு நீங்க மார்க்கத்தை சட்டங்களை நீங்க போடுங்க அவன் எவன் டைம் இந்த உடலை தயாரித்தவன் இந்த உறுப்புகளை தயாரிச்சவன் இந்த உடல சக்திகளை போட்டவன் அவனை சட்டங்களும் போட்டான் அவனை மார்க்கம் கொடுக்கப்பட்டது மார்க்கத்தை தந்தவன் இன்னொரு நாங்க பேசயிலும் எங்க வாழ்க்கை வந்த சொல்லும் மார்க்கம் அல்லாவாலே தரப்பட்டது அல்லாஹ் உன் தாளா மார்க்கத்துடைய விஷயத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றான் உங்களுக்கு எதை எடுத்து நடக்கமோ அதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்லிருக்கிறோம் எதை உங்களால் எடுத்து நடக்கலாகவும் அதை நாங்க செய்ங்க சொல்லு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லா செய்ய முடியாத ஒன்றை அவங்களோட சக்திக்கு இயலாத ஒண்ட செய்ய வற்புறுத்த இல்லை போர்ஸ் பண்ண இல்ல கட்டளை இதை இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு நீங்க அல்லாத பயந்து நடங்க அல்லாத சட்ட எடுத்து நடங்க அவன் தடுத்ததை தவிர்ந்து கொஞ்சம் சொன்னான் அத உங்களோட சக்திக்கு எவ்வளவு வேலுமோ அதான் நீங்க செய்ய மேக்சிமம் இன்னொரு ஆயிரத்துல சொல்றான் விரும்புறான் உங்களுக்கு ஏதுமானத்தை தான் செய்ய சொல்றான் எதெல்லாம் எங்களுக்கு செங்கேனு சொல்லப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் அல்ல எங்களுக்கு செங்கே கட்டளை இட்டானோ நிச்சயமாக போடுவோம் முதலாவது அல்லாட கட்டளைய முன்னுக்கு வைப்போம் அல்லாஹ்ல வந்துருக்குதா சொன்னாங்களா அது தெளிவாக சொல்லப்பட்டது தானா அதை விளங்குங்க அல்லாஹ் சொன்னானா நபி சொன்னாங்களா செய்வோம் கண்ண மூடிக்கொண்டு செய்வோம் அதுல உங்களோட மூளைய பாவிக்காதீங்க உங்களோட அறிவை பாவிக்காதீங்க கருத்து தெரிவிக்காதீங்க அனுமதியே இல்ல உங்களுக்கு பேச பெர்மிஷன் இல்ல அல்லூல விஷயத்துல குரான் ஹதீசுடைய விஷயத்துல உங்களோட கருத்தை புகுத்துறதுக்கு அனுமதி இல்ல மாற்றம் பேச இல்ல விலங்கு விளங்கொள்ளுங்க அதுக்கு தாராளம் அனுமதி மாற்றமான கருத்தை சொல்றது அனுமதி இல்லை நீங்க அல்லாவின் அடிமை அவன் எஜமானன் இல்லாம இருந்தவங்களை அவன் உருவாக்கினான் அதனால அடிமையுடைய கடமை எஜமானன் ரப்பு என சொல்றானோ அதை கேட்டு நடக்கிறது சமய விஷயத்தை விளங்கினோம் சாதால கேட்டோம் வழிப்பட்டோம் சொன்ன கருத்துக்கள் அனுமதியே இல்லை அது சில நேரம் உங்களுக்கு பிடிக்கலும் சில நேரம் பிடிக்காம இருக்க சில நேரம் அந்த கருத்து உங்களுக்கு நல்லதா படையிலும் சில நேரம் அந்த கருத்து உங்களுக்கு கெட்டதா படையிலும் நல்லதா பட்டாலும் கெட்டதா பட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல இன்னொரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் எங்கட இந்த முழு உலக வாழ்க்கையும் சோதனை வாழ்க்கையும் சோதனை மனைவிக்கு கணவன் சோதனை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சோதனை முதலாளிக்கு தொழிலாளி சோதனை தொழிலாளிக்கு முதலாளி சோதனை பக்கத்து வீட்டார்கள் சோதனை எங்கட குடும்பத்தார்கள் சோதனை நானாவுக்கு தம்பி சோதனை தம்பிக்கு நானா சோதனை தாத்தாவுக்கு தங்கச்சி சோதனை தங்கச்சிக்கு தாத்தா சோதனை முழு வாழ்க்கையின் சோதனை அல்ல இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் உங்களே இந்த உலகத்தில் சோதிக்கிறோம் கெட்டதை கொண்டும் சோதிப்போம் நல்லதை கொண்டும் சோதிப்போம் உங்களுக்கு விருப்பமானதை கொண்டும் சோதிப்போம் உங்களுக்கு விருப்பம் இல்லாததை கொண்டும் சோதிப்போம் ரெண்டாலையும் சோதனை சோதனை என்றது சும்மா அந்த மண்ட குத்து தலைக்கு வாரது தலம் மண்டகுத்து மட்டும் அல்ல காய்ச்சல் மட்டும் அல்ல நோய்கள் மட்டும் மட்டுமல்ல மேல் வழக்கங்கள் மட்டும் அல்ல சோதனை என்றது சல்லி இல்லாம போறது மட்டுமல்ல யாவர்க்கு மட்டுமல்ல உங்களோட நப்சுக்கு பாலம் ஆயிக்கும் உங்களோட நத்துக்கு மாத்தமா இருக்கிற எல்லாம் சோதனை முழு வாழ்க்கையே சோதனை முழு வாழ்க்கையே சோதனை அடுத்தது இன்னொரு விஷயத்தை நீங்க நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இதெல்லாம் நல்ல ஒழுங்கா விளங்கினீங்கன்னா நான் பின்னால சொல்லக்கூடிய விஷயங்கள் அறக்குறையா விளங்கினீங்கன்னா நீங்க உங்களோட கருத்திலே தான் இருப்பீங்க உங்களோட கருத்துல எந்த மாற்றங்களும் செய்ய மாட்டீங்க நாம் இது உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா எல்லா பெண்களுக்கும் சொல்றோம் முழு உலகத்தில் வாழ்கிற பெண்களுக்கும் சொல்றோம் சகோதரிகளே தாய்மார்களே இந்த முழு உலக வாழ்க்கையும் வாழ்க்கையும் போய் தான் முழு உலக வாழ்க்கையும் ஏமாற்றம் தான் நான் சொல்றது எந்த சொந்த கருத்து இப்படி சொல்றேன் நான் கணவனும் போய் மனைவியும் போய் பிள்ளைகளும் போய் எல்லாம் போய் எல்லாம் ஏமாற்றம் யாரதுகளுக்கு உள்ளத்த பறி கொடுத்துவாதிகள்த்தை அடை இன்னும்ல கல்யாணங்களை முடிச்சு அவ அதே இருந்த மாப்பிள்ள ரொம்ப இரக்கமா இருந்தவர் திடீரென்று கண்ண பொத்திரேனும் சோதனை எவ்வளவு இரக்கம் என்னோட மாப்பிள்ள திடி கண்ணை பொத்திட்டாரு திடீரென்று மவுத்தாவிட்டாரு வாழ்க்கை ஏமாற்றம் உள்ளங்களை பறி கொடுத்துறாரு உள்ளங்களை பறிக்கொடுக்க அல்லாவுக்கு உள்ளத்துல தூக்கி வைக்க அல்லாவ அல்லாவுடைய மாப்பத்தை அல்லாவுடைய அன்ப அதிகிறது அல்புல் முமினி அருஷு ரஹ்மான் அருஷு ரஹ்மான் ஒரு மூமின் உள்ளம் அல்லாவுடைய அருஷ் அல்லாவுடைய சிம்மாசனம் சகோதரிகளே இந்த உள்ள வைக்கப்படும் அல்லாஹ் மட்டும்தான் மக்கள் எல்லாம் கையில வச்சுக்கொள்ள வேண்டியது உள்ளத்துல வைக்கணும் அல்லஹ நிரந்தரமானது அது மட்டும்தான் அல்லாஹைய முகப்பத்தான் நிரந்தரமானது அல்லாத முகப்பத்தை கொண்டுத்தான் துணியாவும் சந்தோஷமாகவும் ஆகும் சந்தோஷமாகவும் அல்லாத முகப்பத்தை கொண்டு தான் கபரும் வெளிச்சமாகவும் அல்லாத முகப்பத்தை கொண்டு தான் சக்கராத்தும் லேசாகவும் அல்லாத முகப்பத்தை கொண்டு தான் ஆகத்துடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அல்லாத முகப்பத்தை கொண்டு தான் கிடைக்கும் கணவனுக்கு உள்ள தப்பி மனைவிக்கு உள்ள தப்பறி பிள்ளைகளுக்கு உள்ள தப்பி என்ன நடக்கும் தெரியும் எனக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையை நாங்க பாக்குறோமே உள்ளங்களை அப்படியே தூக்கி போட்டுல என்ன செய்யம் பிடிக்கும் போட்டு மொஹ்பத் இருக்குது தான் அன்பு இருக்குது தான் அன்பு அதை ஒரு அளவோட வச்சு கொண்டோம் அந்த அன்பு ஒரு அளவோட வச்சு கொண்டோம் அதாவது அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா நாங்க பாதுகாக்கப்படுவோம் அந்த அன்புடைய எல்லை கூடிட்டா அதனுடைய அளவு கூடிட்டா அதாவது எங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் திடீரென்று வருஷங்கள் நோய்கள் மவுத்துகள் இப்படி ஏதாவது நடந்துட்டா தாங்கிக் கொள்ள இயலாம போயிடும் சில நேரம் அன்பு கூடி அந்த தாங்கிக் கொள்ள இயலாத நிலமை வந்தா சூசைட் பண்ணி கொள்வாங்க தற்கொலை செஞ்சு கொள்வாங்க இஸ்லாச்சு எந்த விதமான அனுமதியும் கிடையாது ஏன் முழு உலக வாழ்க்கை சோதனை முழு உலக வாழ்க்கை சோதனை அவன் தந்தான் எதையில மாப்பிள்ள எடையில வந்து சேர்ந்தவர் மனைவி எதையில வந்து சேர்ந்தவர் இந்த மாப்பிளைக்கும் கணவனுக்கு மனைவிக்கும் பிள்ளையில வந்து சேர்ந்தவங்க எதையில கிடைச்சது இது எல்லாம் வரக்குல ஜோடி ஜோடா இல்ல அந்த மலை சாத்துடைய அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த அமைப்புல உலக அமைப்புகளை இடையில சந்திக்கும் இது இடையிலே இல்லாம போகலும் சில நேரம் அயாத்தோடு இருக்கக்கூடிய இது எல்லாம் இல்லாம போகையிலும் எனவே தான் நான் சொல்ல வந்தேன் வாழ்க்கையா இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தலையில வாரி போட்டுக் கொள்ளாதீங்க அப்படி யோசிப்போம் வேண்டாம் வாழ்க்கை மேலான சாய்மார்களே சகோதரிகளே நாங்க நாங்க இதுக்குத்தான் நான் விலகி கொண்டதே அதாவது நிம்மதியான வாழ்க்கை தான் என்ன நிம்மதியான வாழ்க்கைடா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் நிலைமைகள் மாறி மாறி தான் இருக்கிறது ஒரே நிலைமையில எந்த நாளும் இல்லை எந்த நாள் ஒரே நிலைமையில நாங்க இருக்கிறதில் நிலைமைகள் மாறுது நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்தில் யார் இந்த உள்ளம் அமைதி பெறுகிறதோ அதுக்கு பேர் நிம்மதியான வாழ்க்கை கஷ்டமும் வருவது கவலையும் வருவது சந்தோஷமும் வருவது சிரிக்கவும் வைக்கிறான் அளவும் வைக்கிறான் அவன் தான் என்னை சிரிக்க வைத்தான் அவன் தான் என்னை அளவைத்தான் களியத்துக்குரிய மேலான சகோதரிகளை சொல்லி காட்டான் அவன் தான் சிரிக்க வைத்தான் அவன் தான் என்னை அவன் தான் என்னை நோயாளியாக்குறான் அவன் தான் எனக்கு சுகத்தையும் கொடுக்கிறான் எல்லாம் நிலைமைகளை பொருந்திக் கொள்றதுல சரியான உம்மா நல்ல விஷயம் சகோதரிகளே தாய்மார்களே இவாத செய்தல்ல விஷயம் இபாதம் செஞ்சு கொண்டே இருக்கும் ஆனால் நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்துல தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் கிடைக்கிறது தான் பெரிய வாக்கியம் இல்லையா இவ்வாதம் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க நல்ல சஹ் உளுப்படாம சகஜத்தோடு உளுப்படாம குரான் ஒவ்வொரு நாளும் சிக்கி செய்யக்கூடியவங்க அவங்க உள்ளங்கள் அந்த அல்லாவின் பக்கம் அவங்க உள்ளங்கள் இல்லை யகீன் அசைக்க முடியாத யகீன் இல்லையண்டா அவங்களுக்கு நிலைமைகள் எல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் வருவதென்ற அந்த உறுதி இல்லையண்டா நல்ல அமளி பாதத்தோட ஈர்க்கிறவங்களும் பகன்றுருவாங்க அவங்களோட வாயிலிருந்து மாத்தமான கருத்து வந்துரும் எவ்வளவு பேரை பாக்குறோம் நாங்களும் அந்த காலத்தை தருகிறோம் நாங்களும் அந்த காலத்தை அமல் செஞ்சு கொடுத்த இருக்கிறோம் பாருங்களேன் எங்களுக்கு வந்த சோதனையுமா இதுதான் அல்ல அப்படித்தான் உங்களுடைய வாத சரி ஆனா உங்களோட உள்ளது இந்த நிலைமையில இருக்கிறது உங்களோட கவனம் யாரின் பக்கம் இருக்குது அல்லாவின் பக்கம் இருக்கிறோம் கஷ்டங்களும் தருவான் கவலைகளையும் தருவான் பிரச்சனைகளையும் தருவான் மவுத்தாக்குவான் எல்லாம் செய்வான் அவன் இருக்கிறான் எனவே சகோதரிகளே தாய்மார்களே இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன இன்றைக்கு இப்ப உள்ள பிரச்சனை இந்த செகண்ட் மேரேஜ் இரண்டாவது கல்யாணம் இதால எத்தனையோ பேர் எவ்வளவோ எழந்து சில நேரம் ஈமானை மிளந்து சில நேரம் விஸ்ராசை மிளந்து சில நேரம் தற்கொலையும் செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கே போயிடுறாங்க சகோதரிகளே தாய்மார்களே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்ல சகோதரிகளே அல்லா நீங்க அல்லா கிட்ட துணும் ஒவ்வொரு பெண்மணியும் அல்லா கிட்ட கெஞ்சோடையா எந்த உள்ளத்தை உள்ளத்துல உன்னுடைய முகப்பத்த போடியா என்ன உன்ன நபியுடைய முகப்பத்த போடையாள் மக்கள் எல்லா முகப்பத்தை விடவும் என் கணவன் முகப்பத்தை விட எனக்கு இந்த பிள்ளைய முகப்பத்தை விட எனக்கு இந்த சாமான் சக்திகள முகப்பத்தை விட இந்த உள்ளத்துல ஓண்ட முகப்பத்தான் எனக்கு தேவை எனக்கு எந்த உள்ளத்துல போய் அல்லாத்துல கெஞ்சு கொண்டே இருங்க அல்ல இடத்துல மண்டாடிக்கொண்டே இருங்க அல்ல இடத்துல அழுது தொழுது சேர்த்து கொண்டே இருங்க இத இது யாருடைய உள்ளத்தை போடப்படுவோம் அவங்க தான் பாத்தியசாலிகள் தெளிவாக சொன்னாங்களே உங்களோட உண்மையான முடியாது உங்கள் ஒருவர் உண்மையான மூமீனாக இயலாது எதுவரைக்கும் தெரியுமா நான் சொன்னாங்க நான் அவருடைய உள்ளத்துல அவருடைய வாப்பாவை விட அவருடைய பெற்றோர்களை விட அவளுடைய பிள்ளைகளை விட அவருடைய மனைவி மக்களை விட முழு உலக பேரை விட முழு உலக சரிக்கூடிய அவ்வளவு வத்துக்களை விட நான் ஒருவருடைய உள்ளத்துல மொஹப்பத்துள்ளவனாக விருப்பம் உள்ளவனாக ஆகாத வரையில உங்கள ஒருவர் பூர்த்தியான மூவியனாக முடியாது என்றாக நன்றி சொல்லலாம் நான் நீங்களை யோசிச்சு பார்ப்போம் ஏன் உங்களோட உள்ளத்துல எந்த அளவு இருக்குது அல்லாவுடைய நபியுடைய மஹபத் நான் சொல்றேன் எங்கட உள்ளங்கள்ல அல்லா அரசு மகப்பத்தை விட இந்த உலகத்துடைய முகபத்துகள் தான் நிறைஞ்சிருக்கு வத்துக்களுடைய மகப்பத் மகளூக்குடைய மஹப்பத் தான் இருக்குது அதனால்தான் இவ்வளவு தடமாடுறோம் நாங்க வாழ்க்கையில் நிலைமைகள் மாறக்குள்ள பதறி நிற்கிறோம் ஈமானை வளர்ந்துடும் சில நேரம் எனவே கண்டித்து தாய்மார்களே சகோதரிகளே நான் ஒரு இடத்துல பயன் பண்ணினேன் அதுல பேசிக்கொண்டு நேரத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக இந்த பெண்கள் தெளிவாக விலகி கொள்றதுக்காக எல்லாம் செய்யலும் எல்லாம் ஏலும் இந்த மாப்பிள்ளைய வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கிறேன் அதை என்றால் தாங்கிக் கொள்ளவே ஏழாவாம் நான் சொல்றேன் உங்களோட உள்ளத்தால் உங்களால தாங்கி இல்ல உங்களோட உள்ளத்தில் அல்லாட மகப்புடைய தாங்கிக் கொள்ளவே இல்லாத பொய் சகோதரிகளே இந்த மாப்பிளமால் பொய் இந்த மனைவி மார் இதுக்கு மாற்றமான கருத்து யாருக்காவது சொல்ல வேண்டும் வந்து சொல்லுங்க ஒரு ஆண் ஹதீத்தை கொண்டு ப்ரூவ் பண்ணுங்க நானும் ஏற்றுக்கொள்றேன் சரி சொல்லுங்க கட்டுப்பட்டு நடக்கமா இருக்கப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனா அது அளவோட இருக்கும் அது அளவு மிஞ்சி போனா அல்லாத அதைவத்துக்கு தடையாக கூடிய அளவுக்கு இந்த அன்பு வந்துடும் அந்த அன்பு ஆபத்து அல்லா சுலகானா இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய சம்பவத்தை எல்லாரும் நல்லா சொல்றோம் சம்பவம் கேட்டு கேட்டு ரசிக்கிறோம் சகோதரிகளே ஒரு வாபாவுடைய வாபாவுக்கு அல்ல என்ன சொல்ற அன்பு மனைவி இரக்கமான மனைவிய போட்டுட்டு பாலை வனத்துல பவன் நேரம் மட்டும் பல காலங்கள் பல மாதங்கள் நீண்ட காலங்கள் அதற்கு இப்ராஹிம் அலே பிரிஞ்சு போனாங்க பாலை வனத்துல மக்கள் இல்லாத இடத்துல ஒரு குழந்தையையும் ஒரு ஒரு உம்மாவையும் போட்டுட்டு போட வேண்டாம் உங்களுக்கு அல்ல என்னத்தை சோதிக்கிறான் மஹப்பத்தை சோதிக்கிறான் அன்ப சோதிக்கிறான் சரி வந்தாச்சு அது ஒரு பெரிய சோதனை முடிஞ்சு அதுக்கு பின்னால் அடுத்த பெரிய சோதனை வாப்பாக்கே சொல்றான் அல்லா நீங்க கத்தி எடுத்துக்கொண்டு போயிட்டு வாபா சொல்ற மகன் கிட்ட மகனே நான் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு கண்டேன் அதுல என்ன கண்ட தெரியுமா உங்களைய அருசலத்தை கண்டேன் இது வாப்பாண்டு சொல்றதே எவ்வளவு கஷ்டம் ஒரு வாப்பா ஒரு புள்ள கிட்ட சொல்றதே எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் ஆனா சொல்லித்தான் ஆகணும் கனவுமார்கள் கனவு வகித்தான் வகித்தான் அது வகை அது அதனால சொல்லி ஆகணும் மகன் உள்ளம் பக்குவம் அடைந்த மகன் அந்த உமாடியத்தை வளர்ந்த மகன் அவர் உடனே சொன்னது பாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாப்பா என்று சொன்னாங்களா கொஞ்சம் சொன்னி பாப்பாங்க வாப்பா என்று மகன் ஒன்றும் சொல்ல அடுத்த பதில் வாப்பா நீங்க கனவுல ஏதாவது அதை செய்யுங்க கனவுல கண்டத்தை செய்யுங்க என்ன அருங்க வாப்பா உங்களோட கையாலே மகனை யாருக்கிட்டாவது கொடுத்து அறுக்க சொல்லி இருந்தா பரவாயில்ல மகன வாப்படை கையாலே அறுக்கிற சகோதரிகளே யோசிச்சு பாருங்களே இல்ல சம்பவத்தை கொஞ்சம் நல்ல தீப்பா யோசிங்க ஒரு வா செல்லமா ஓடி வளர்ந்த வயசுக்கு போன புள்ளையும் சின்ன வயசுல உள்ள ஒரு நான்கு வெற்றி உன்னால வளர்த்தாட்டி வாப்ப களத்தில் வெட்டி அதுக்கு எப்படியா கொண்ட காரியம் சகோதரிகளே அல்லாவுடைய சோதனை இப்ரா நல்ல தெளிவா விலகி கொள்வீங்க சகோதரிகளே சொல்ற அல்ல பயன் அந்த பயன் பண்ண வரையில் உங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் உங்களோட உள்ளத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்க இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது யாரும் கேட்டு கேட்டு செய்தாங்க செஞ்சு கொண்டு போறாங்க அது அல்லா அனுமதித்த விஷயம் அல்லாத விஷயத்துல யாரும் கையடிக்களை குப்பையில போடுங்க நாங்க சில நேரங்களில் சொன்ன ஏன் அல்ல எங்களுக்கு ஒருத்தான் இது உங்களுக்கு சோதனை முழு வாழ்க்கையின் சோதனை இத விளங்கினீங்கன்னா கணக்கெடுக்க மாட்டீங்க கஷ்டம் ஆனா அது சோதனை சகோதரிகளை தாய்மார்களே நீங்க நினைக்காது இந்த ஆம்பளை என்ன இங்களை முடிக்கிறது அங்க பெறது அங்க போறது நோத்திய முடிக்கிறது இவங்களுக்கு எல்லாம் இதுதான் தேவை சகோதரிகளை தாய்மார்களே நாங்க நிலைமைகளை விளங்குவோம் சட்டங்கள் வேற இழிக்குது பேச வர இல்ல நானும் கூட உள்ளத்துக்கு ஏன்டா இன்னைக்கு நிறைய எனக்கு வார செய்திகளை வச்சு சொல்றேன் நிறைய பிரச்சனைகள் ஆகிடுச்சு மார்க்க உள்ளவங்க அமரிபாதத்து உள்ளவங்க பக்குவம் இருக்கக்கூடியவங்க தலை கொழம்பி செதறி எனக்கு மாப்பி தேவையில்லை எனக்கு பிள்ளைகளும் தேவையில்லை வாழ்க்க வேண்டிய அவங்க அந்த ரோசத்தில் அவங்க அந்த ஆத்திரத்துல சில நேரம் ஒதுங்கிக் கொள்றாங்க ஒதுங்கி அவங்க வாழக்கூடிய காலத்தில் அனுபவிக்கிறாங்க அதை விட பெரிய சோதனைகளுக்கு ஆளாகிறாங்க சகோதரிகளை தாய்மார்களே அல்லா சுலகான் படைக்க கொள்ளையான் படைச்சிருக்கிறான் அல்லாக்கு யாரும் சட்டம் போட இயலாது அல்லா கிட்ட யாரும் கேள்வி கேட்க இயலாது அவன் கிட்ட எவனும் கேள்வி கேட்க இயலாது ஆனா அவன் அல்லாஹ் மக்கள்கிட்ட கேள்வி கேட்பான் என்ற எல்லாம் தந்தது அவன் தானே தந்தது உறுப்புகளை தந்தது பணம் தந்தது வசதி தந்தது வாலிபத்தை தந்தது அறிவு தந்தது எல்லாம் அவன் அதனால வாழ்க்கையை அவனுக்கு கேட்க உரிமை இருக்குது அவன் தந்தது எங்களுக்கு உரிமை இல்லை ஏன் எங்களுக்கு சொந்தம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு சொந்தம் இல்ல சொந்த அந்த எனவே சகோதரிகளை தாய்மார்களே இந்த அடிப்படையில அந்த அல்லா சுலஹான் இந்த உலக வாழ்க்கையில சில தேவைகளை வச்சிருக்கிறான் படைச்சவன் சில தேவைகளையும் வைச்சான் அந்த தேவைகளை அவனே அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடும் செஞ்சான் பசிய படைச்சான் பசி பசிய போட்டது யாரு எங்களுக்கு வயசுள்ள பசி இந்த பசிய படைச்சது அல்லாஹ் பசிய போக்குறதுக்கு என்ன தேவை சாப்பாடு உணவு தேவை அந்த உணவையும் படைச்சான் பசியையும் படைச்சான் உணவையும் படைச்சான் பசிய முறையாக அனுபவீங்க தாகத்தை படைச்சான் தாகம் சரியான தாகம் அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டை தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் செஞ்சிருக்கிறான் அதே போல ஆசையையும் படைத்தான் உணர்ச்சியையும் படைத்தான் யாருக்கு ஆசையே இல்லையோ உணர்ச்சி இல்லையோ அவங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை கல்யாணம் முடிக்க தேவையில்லை ஆசை இல்லை அந்த பீலிங்கே இல்லை அவங்களுக்கு அதனால கல்யாணம் தேவையே இல்லை எனவே ஆசைய படைத்தவன் அந்த ஆசையை பூர்த்தி சேர்த்துக்கு வழியையும் அமைச்சான் ஆண்களையும் படைச்சால் பெண்களையும் படைச்சான் ஆண்களையும் படைச்சால் பெண்களையும் படைச்சான் பெண்கள் பெண்கள் மூலமாகவே ஆசைய பூர்த்தி செய்வது முறையில் ஆண்களை கொண்டே ஆசையை பூர்த்தி செய்ய இயலாது பெண்களையும் சொல்றான் ஆண்களை கொண்டு பெண்கள தேவைகளை பெண்கள கொண்டு ஆண்கள தேவைகளை அல்ல பூர்த்தி செய்யற ரெண்டு அமைப்புல பூர்த்தி செய்கிறார் வழியில அடுத்தது ஹராமான வழியில ஹலாலான வழியிலே ஆசையை பூர்த்தி செய்யலாம் ஹராமான வழியில மாசைகளை பூர்த்தி செய்யலாம் வழியில் ஆசைகளை பூர்த்தி செஞ்சால் நன்மை தருவதாக வாக்களித்திருக்கிறான் ஹராமான வழியில ஆசைகளை தண்டிக்கிறதாக பயங்கரமான வேதனைகளை தருவதாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அழகா குரான் விளங்கப்படுத்தியிருக்கிறார் சகோதரிகளை தாய்மார்களே அடியோடு ஹராமாக்கினான் கெட்டிந்த உண்டாக்க வேண்டி சொல்ல சகோதரிகளே தாய்மார்களே அதே போல ஆண்களை பெண்களை அளவாக படைத்திருக்கிறார்கள் கவர் படைச்சிருக்கிறான் இந்த உலகத்திலே முதல் நம்பர்ல அதாவது ஆக கவர்ச்சியான உள்ளங்கள் அப்படியே இழுக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண்களோட உள்ள கவரக்கூடிய ஆக கவர்ச்சியான ஒரு படைப்பேட்டால் தங்கம் வெள்ளி அல்ல பெண்கள் சார் அது தான் முகாரி ஷரீப்ல தெளிவாக இந்த உலகத்தில் ரசூலா சொன்னாங்க நான் விட்டுட்டு போகக்கூடிய பித்து நாக்கள் பெண்களுடைய விட பயங்கரமான பித்து நான் எதையுமே ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போவே அதுதான் பயங்கரமானது சொன்னாங்க அதனால தான் பெண்களுக்கு மூடிக்கோங்க பெண்களுக்கு மறைச்சுக்கோங்க சகோதரிகளே தாய்மார்களே இந்த இந்த கேர்ள் இந்த பாய் ஃபிரெண்ட் தொடர்பு ஹராம் இஸ்லாத்த எந்த அனுமதியும் இல்ல இன்றைக்கு தொழுந்தும் கொள்றாங்க அமலையும் செஞ்சு கொள்றாங்க ஹஜ்ஜையும் செஞ்சு கொள்றாங்க அடிச்சு கொள்றாங்க நல்ல காரியங்கள ஈடுபட்டு கொள்றாங்க எவனோடய தொடர்பு அந்த வாலிபருக்கு எவனோடய தொடர்பு இந்த கேர்ள் பிரண்ட் பாய் ஃபிரெண்ட் அமைப்பு இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல நிக்கா திருமணம் செய்றது கல்யாணம் பேசி முடியுங்க பேசி முடியுங்க அதுவும்சினா வெற்றி இழுத்துக்கொண்டு இருக்காது நிக்காக பேசுறது அதுக்கு பின்னாலும் ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்குது என்றா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஒரு வருஷம்தே வெல்ல ஒரு ஆறு மாசம் வச்சாலே போதும் ஆறு மாசத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உண்டாகுது நேற்று கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை இருந்தே ஒரு சகோதரர் பெண்ணுக்கு பேசி வச்சிருக்கு அதுக்குள்ள அந்த பெண்மணி சொல்றாங்களாம் எனக்கு அவரை விட இந்த இவரு நல்லவே என்றாவா இதுக்கு காரணம் என்ன நபி சொன்னதை நாங்க செய்ய இல்லை எல்லா முசீபத்துக்கும் காரணம் எல்லா தருத்திரியத்துக்கும் காரணம் எல்லா அழிவு நாசத்துக்கு காரணம் நான் நபிக்கு மாற்றம் செஞ்சது தான் அடையாளம் போட்டு வைக்கிறாங்க சாபாக்கள் செஞ்சாங்களா எந்த இமான் சொன்னாங்க அடையாளம் போட சொல்லி ஹதியா கொடுங்க ஹதியா கொடுத்துக்கோங்க பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு ஹதியாக்கள் கொடுத்து அனுப்புங்க மாப்பிள்ள வீட்டில இருந்து பெண் வீட்டுக்கு ஹதியாக்கல் கொடுத்த அனுப்புங்க நல்ல விஷயம் மஹப்பத் அடையாளம் போடுறது அமைப்பு இல்ல ஒரு பங்க செய்யறோம் அதை இப்ப மட்டை செய்யறோம் பச்சை பெரிய பாவம் வீண் விதயம் அண்ணாவுக்கு மாற்றம் நபிக்கு மாற்றம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடையாளம் போடுறது முப்பது நாற்பது லட்சம் அல்ல தரையில் இந்த மார்க்கத்தில் இல்லாத செயல செய்யறதுக்கு அல்ல தரையில் உங்களோட தேவைகளை துருக்குங்க நீங்க பெண்கள் நல்ல விளங்கி கொள்ளணும் ரொம்ப காரசாரமா சொ அடையாளம் போடுறது இல்ல அது இல்ல இது இல்லையே இந்த ஆம்புலேயும் எங்கட பயான்களை கேட்டுட்டு போயிட்டு இந்த பயன் பண்றோம் போயிட்டு ரொம்ப இதோட ஜதுவோட போறாங்க ஆர்வத்தோட போயிட்டு பெண்கள்கிட்ட சொல்றாங்க அதாவது இப்படி ஒன்றும் இல்லையாம் அப்பா இப்படி எல்லாம் அதிசல வந்து இல்லையாம் இதெல்லாம் இஸ்லாத்துள்ள முறை இல்லையாம் நாங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னா மனைவி முகத்த ஒரு திருப்பு திருப்புறத்தோட எல்லா பயானும் பறந்துருது கேட்ட பயானெல்லாம் எங்கயோ போயிட்டு எங்களோட நோனா வேண்டாம் சமாளிக்கா என்ன பயானாலும் அவ கேட்கிற வாக்கு இல்ல அதனால நீங்க நல்லா விலகி போங்க இப்ப பயன் உங்களுக்கு பெண்கள் ஆகிய உங்களுக்கு வெறும் கிளாஸுக்கு வரது மட்டுமல்ல வெறும் தொழுகிறது மட்டுமல்ல வெறும் அமல்கள் செய்வது மட்டுமல்ல வாழ்க்கத்தில் சகோதரிகளே இந்த துனியாவுக்கும் நபிக்கும் மாத்திரமான அமைப்புல வெறுப்பு வருவணும் அப்பத்தான் நாங்க அல்லாவுடைய பொருத்த தடையிடும் இது எல்லாத்தையும் செஞ்சு கொள்றது தொடர்ந்து கொள்றது பயானையும் கேட்டுக்கொள்றது போறது வாறது அப்படியா மாற்றங்கள் வருவனும் திருத்தங்கள் வரணும் விஷயங்களை விளங்கணும் திருத்தங்கள் வந்து வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க விரும்பக்கூடிய பேசினா அவசரமாக நிக்காக முடியுங்க கரையால சிம்பிளாக அல்லது ஒரு கொஞ்சம் வசதி உள்ளவங்க அவங்களுக்கு கட்டமாக ஒரு நடு நிலைமையில கல்யாணங்களை செய்யுங்க பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மஞ்சள் பெண்கள் இந்த பேச்சுக்களை கேட்கக்கூடிய பெண்கள் தடை ஆயிர கணவன் மாதிரி சொன்னாலும் அந்த ஹோட்டலில் எடுப்போம் இந்த ஹோட்டல் எடுப்போம் நீங்க அதுக்கு எதிராக அதுக்கு அல்லா சந்தோஷப்படுவார் அல்லாக்கு மாற்றம் செய்யக்கூடிய அதை தடுங்க அதை வெறுக்கோனு அதை தடுக்கணும் தேவையில்ல சகோதரிகளே ஆடம்பர வாழ்க்கை அல்லா வெறுக்கிறான் இன்றைக்கு பணங்களை செலவழிக்கிறது நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது நல்ல காரியங்களுக்கு பணங்களை செலவழிப்போம் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கு பணங்களை செலவழிப்போம் இந்த அநியாயங்களுக்கு பாவங்களுக்கு பணங்களை செலவழிக்காம சகோதரிகளே தாய்மார்களே இந்த அடிப்படையில் திருமணம் அல்லா சுகா இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் நிரந்தரமா தொடர்ச்சியாக வளர்த்த இருக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தாலாம் காரணமாக்கி இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்றாங்க நிக்காக செய்யறாங்க அவங்களுக்கு கொண்டு பிள்ளைகள் கிடைக்குது அந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வருவது உம்ம வாப்பா போறாங்க அந்த பிள்ளைகள் பெருசாகுது உம்ம அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க அவங்க அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்குது வயசுக்கு போகக்கூடிய காலங்களில் பொதுவாக மவுத்துகள் வயசுக்கு போயிட்டோ வயசுக்கு போகாமலோ எப்படியோ மவுத்துகள் வந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு நாளும் மக்கள் மவுத்தாவிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஹயாசம் நடந்து கொண்டே இருக்கிறது கல்யாணம் நடந்து கொண்டே இருக்குது பிள்ளைகள் கிடைச்சிக்கொண்டே இருக்குது ஒரு கூட்டம் உத்தாவி கொண்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம் உலகத்தை பாவிக்க வாழாங்க ஒரு கூட்டம் உலகத்தை பாவிச்சிட்டு போறாங்க இது டெய்லி நடந்து கொண்டே இருக்கு மிருகங்களம் அப்படித்தான் ஆடு மாடு ஒட்டகங்களும் அப்படித்தான் ஏழைய பறவைகளும் அப்படித்தான் ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்துல தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு அல்ல அதுக்கு ஜோடி அமைச்சிருக்கிறான் அந்த ஜோடியை கொண்டு அந்த ஜோடிகள் ஒன்று சேர்வதை கொண்டு அது அதனுடைய வயிற்றுகள்ல அல்ல குட்டிய குஞ்சிகளை அல்ல தயாரிக்கிறான் ஏற்பாடு செய்கிறான் அது அந்த அது இருந்து கொண்டே இருக்குது அந்த வயசுக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லது அந்த மேலே உள்ளது இறந்து கொண்டே செத்துக்கொண்டே இருக்குது ஏற்பாடு சகோதரிகளை தாய்மார்களே அல்லாவுடைய ஏற்பாடு எனவே இந்த குடும்ப வாழ்க்கைகள் சந்தோஷமா அமைவதற்கு அழகான இந்த தொடர்புகள் ஆண் பெண் தொடர்பு கல்யாணத்துக்கு முந்தியுள்ள பேச்சுவார்த்தைகள் நிக்க செஞ்சதுக்கு பின்னால்தான் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோட பேசி அடையாளம் போட்டு வச்சிருக்கிறாங்களாம் அடையாளத்தை கலட்டி போட்டு போறவன் அடையாளத்தை கலத்தி வச்சுட்டு போறான் அடையாள இல்ல இசாஸ்ல எங்களுக்கு அது அது அப்பதல்ல அது நிக்காக அல்ல அதனால நிக்காக செஞ்சதுக்கு பின்னால தான் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோட ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவியோட பேச கரை செய்யணும் இது எனக்கு முந்த நானும் அவச பேசுறது இவரு வெளிநாட்டில இவ உள்நாட்டில இவங்க பேசிக்கொள் பேசி பேசி ஏதோ ஒன்று கொழுவிச்சு கொழுவி என்ன நடக்குது கல்யாண நடக்க முந்தியே பிரிவின ரசூல்ல்லா சொன்னதுதா ரசூல்லா சொன்ன புத்திமதியுடைய நலவுகள் படுவதோ தெரியாதே இப்படி நடக்கிறத நான் சொல்லி காட்டத்தை கொண்டாது விளங்கினா பெரியவில் சகோதரிகளே தாய் மாறுகளை வெளிநாடுகள்ல அவங்கள வாழ்க்கைகள் எப்படி போகுதுன்னா பாட்னர் என்ற பெயர்ல ஒரு ஒரு ஆம்புல ஒரு பொம்புலயே விரும்பிக் அப்படியே வாழ்றாங்க பிள்ளையிலும் பெற்றுக் முடிச்சுக்கொள் இல்லையா மிருக வாழ்க்கை மிருக வாழ்க்கை எங்களுக்கு இஸ்லாம் ஒரு சட்டங்களை போட்டு ஒரு முறை அமைச்சு தந்திருக்கிறது சகோதரிகளை தாய் அதனால தொடர்புகள் இன்றைக்கு பயங்கரமாக விபச்சாரம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம் விபச்சாரத்தை அல்லா இருக்கிறான் விபச்சாரத்தை கொண்டு பயங்கரமான தண்டனைகளை வேதனைகள் உலகத்துக்கு இறக்குவான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை கல்யாணம் முடிச்ச ஒரு ஆண் பெண் விபச்சாரம் செய்தால் மார்க்கம் என்ன சொல்லுது கொல்ல சொல்லுது கொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு கொள்ற அளவுக்கு பெரிய பாவம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அஞ்சு பத்து நிமிஷத்துல இன்பம் பெரிய குற்றம் வெற்றி போடணும் அவ்வளவு பெரிய பாவம் இன்றைக்கு சர்வ சாதாரணம் கணக்கும் இல்ல அதை பத்தி பிகரே இல்ல அதை பத்தி கவலையே இல்ல உப்பாலும் அதுல கவனம் இல்ல சண்டை நிந்த மாதிரி பிள்ளையில பலவ ஆம்புளியரோட பல விடுறாங்க பேச விடுறாங்க இந்த போன் கால்ஸ் வந்தா அதை ஆன்சர் பண்றது கொமர பிள்ளைகள் வீட்டு வைக்கிற புள்ளைகள் அது பேசக்கூடியவங்க எப்படியா கொஞ்சவங்க பேசுறாங்களோ தெரியாது எப்படி பக்குவமானவங்க பேசுறாங்களோ தெரியாது அவங்களோட நோக்கங்கள் மாதிரி இந்த இந்த இனிமையான வாய்ஸ குரலை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சத்தங்களை கேட்கிற அவங்க மயங்கிடுறாங்க ரெண்டு வார்த்தையோட பேசி முடிக்க வேண்டிய பத்து வார்த்தைகளை பேசுறாங்க அடிக்கடி கோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பேச்சுகள் தொடருது தொடர்புகள் உண்டாகுது சகோதரிகளே தாய் மாறுகிறேன் ரீலோட் நேற்று முந்த நாள் கூட ஒரு சகோதரர் பேசுறார் ஒரு பெண் ரீலோட் பண்ண போனாங்களா போனுக்கு ரீலோட் பண்ண ரீலோட் அவங்களுக்கு தொடர்பு நாலு பிள்ளைகளுடைய உம்மாவுடைய நிலவ கவலைக்குரிய நேரம் குடும்பங்கள் செலவி போகுது தாராளமாக நடக்குது தலா தாராளமா நடக்குது அல்லாவுடைய அரசு குழுங்கக்கூடிய அல்லாவுக்கு கோவத்தை உண்டாக்கக்கூடிய அல்லாவுடைய அத்தாப கொண்டு வரக்கூடிய பாவங்கள் சகோதரிகளை தாய்மார்களே மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் மிக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பெண்கள் இந்த போன் ஹேண்ட் போன் பாவிக்கிறோம் பாவிக்கக்கூடிய மிக கவனமாக மிக பக்குவமாக மிகப் பேணிதனாக பாவிக்கிறோம் வாரவங்க பேசுறவங்க எல்லாம் அவுளியாக்கள் அல்ல பெண்களை கண்டோட்டை பார்வையை தாழ்த்திக்கொள்ளவும் பெண்களை கண்ண பெண்களை உடனே சுருக்கமா பேசி முடிக்கவும் பக்குவமானவங்க இல்லை இன்னைக்கு பக்குவமானவங்களை தேடி பிடிக்கிறது மிக கஷ்டம் அல்லா பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கிறது தான் வழி சொன்னான் நாங்க சொல்றோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பலவிட ஆம்லேட பேசி நான் என்ன நல்ல ஆம்லே டீல் பண்ணிருக்கிறேன் இவக்கு தைரியமா இவன் என்னமோ பெரிய சில உம்ம வாப்பமார் கெட்ட உம்ம அவங்க சொல்றாங்க சரியான ஆம்லைலோட பேசுவான் பெருமையா பேச செருப்பான குடுக்க உப்பமா இருக்கு பேசுற பேச்சா இது இது சொந்த வார்த்தைகளா இது இது பெருமைப்படக்கூடிய விஷயங்களா இது பாவத்தை கூட்டி கொடுக்கிறாங்க பாவத்துக்கு உதவியா இருக்கிறாங்க உம்மா அப்பமார் பேரா கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே இன்றைக்கு நிக்காக விட பாவங்கள் தான் அதிகமாக நடக்குது அல்லாஹ் பூமியங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான் இன்னும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான் الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو موريون والذين هم للزكاة فاعلون والذين هم لفرائضهم حافظون الا على ازواجهم او ما ملكت ايمانهم فانهم غير ملوا பவுலிகாமுல்லோன் உண் வெற்றி பெட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க யார் தெரியுமா ஏழு ஏழு சிபத்துகளை இந்த ஆயத்தில் சொல்றான் ஏழு தன்மைகள் ஏழு குடங்கள் அதுல முதலாவது சொல்றான் உள்ள சொல்லுவாங்க தொழுகைகளை பயபக்திரிக்கும் ரெண்டாவது சொல்றான் மூம்கள் பாவமான காரியங்கள் இருந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இருந்து தவிர்த்து கொள்வாங்க மூணாவது சொல்றான் கொடுப்பாங்க கணக்கு பார்த்து கொடுப்பாங்க நாலாவது தான் என்னோட சப்ஜெக்ட் நாலாவது சொல்றான் வல்லதீனோ இந்த மூம்கள் அவனோட வெட்கத்தலத்தை அவனோட வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க பெண்களுக்கும் தான் அவங்க தொடர்பு வைக்கிறேன் அவங்களோட பெண்களா இருந்தா அவங்களோட கணவன்மார்களோட ஆண்களா இருந்தா அவங்களோட மனைவிமார்களோட அல்லது அடிமைகள் சொல்றோமே அடிமைகள் இப்ப இல்ல அது அந்த இஸ்லாமிய அமைப்பு யுத்தங்கள் நடந்து அவங்க அந்த காப்பிர்களால் பிடிக்கப்படக்கூடியவங்க அடிமைகள் அடிமைகளுடைய அமைப்பண்களுக்கு மனைவிமார்கள் அல்லது அடிமைகள் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்வாங்க இப்படி இந்த தொடர்பு ஹலாலான முறையில் வைக்கக்கூடிய தொடர்பு நல்ல தொடர்பு தான் இது பழிக்கப்படக்கூடிய தொடர்பு அல்ல யார் நாங்க போட்ட இந்த வேலைக்கு அங்கால போவாங்களோ நாங்க போட்ட இந்த வரம்புக்கு அங்கால போவாங்களோ அவங்க சொல்ற சகோதரிகளே தாய்மார்களே ஒரு பெண்ண பொறுத்த வரையில அந்த பெண்மணி அவ எல்லா நிலைமையிலையும் கணவனை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கும் எந்த அளவு என்ற அவ வேலை வெட்டிட அடிப்படையில் அந்த நேரத்துல அந்த வேலை வெட்டிகளை நிறுத்திட்டு போக சொல்லி ரசூ ஆலோசனம் சொன்னாங்க இன்றைக்கு பெண்கள கேள்விப்படக்கூடிய செய்திகள் நினைச்சு பார்க்கல சகோதரிகளே கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க நிக்கார செஞ்சிருக்கிறாங்க மனைவி சொல்றாங்க கணவனோட தொடர்பு வைக்கிறேன் அவர்தே தேவைகளை பூர்த்தி செய்யறேன் கொண்டு வந்துட்டாங்களை பூர்த்தி செய்யுங்க அப்பத்தான் நான் உங்களோட ஆசையை பூர்த்தி செய்வேன் விபத்தாரத்துக்கு நிற்கும் என்ன வித்தியாசம் சகோதரிகளே விபத்தாரிகள் அங்கே நின்று பதவிக்கக்கூடியவர்கள் அவங்க காத்துக்காக இருக்கிறாங்க காத்துக்காக உடலவிக்கிறாங்க நிக்கா செய்து இருக்கிறாங்க ஒரு கணவனுக்கு எல்லா நிலைவேலையும் அறவே இயலாத காலத்தை தவிர அறவே ஒரு பெண்ணுக்கு அறவே இயலாத நோயில் இருக்கிற பொய்க்கும் வயிற்று வலி சொல்லேனும் பொய்க்கும் எனக்கு சரியான மேற்காய் வருத்தம் என்று சொல்லும் பொய்க்கும் எனக்கு தலைவலி சொல்லேனும் அல்லா எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன் அல்லா எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன் அப்படி ஒரு பெண்மணி சொல்லுவார் என்றால் கணவனுடைய அழைப்புக்கு ஒரு பெண் கொடுக்க இல்லை என்றா சொன்னாங்க அந்தக்கு இரவு அந்த இரவையில் அந்த நிலைமையில் அந்த பெண் தூங்கினால் அந்த கணவன் தூங்கக்கூடிய நேரத்துல இரவெல்லாம் மலத்துவார்கள் பதுவாவில் இருக்கிறதாக ரசூலும் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு இரவெல்லாம் பதுவா செய்வார்கள் என்று நபிசல்லம் சொன்னாங்க ஒரு பெண் பூர்த்தி செய்ததுக்கு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த உணர்ச்சியில அவர் போறவாற பெண்களை பார்த்து ரசிப்பார் என்று சொன்னால் அவ்வளவு பாவமும் இவருக்கு கிடைக்கிறதும் போல அதே இந்த மனைவிக்கும் கிடைக்கும் கல்லியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே வெக்கப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல விளங்க வேண்டிய விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன் இப்படியும் சொல்லலாம் நீங்க எல்லா பயான்களும் எங்களுக்குத்தான் பண்றீங்க ஆண்களிட இப்படி குறைகள் இருக்கிறேன் நாங்க ஏற்றுக் கொள்றோம் நாங்க பல ஆண்கள் குறை உடையவர்களா பல ஆண்கள் மாத்திரமா நடக்கிறவர்களா இருக்கிறார்கள் இப்ப பயன் யாரு பெண்களுக்கு தானே அதனால நாங்களுக்கு சொல்றோம் நாங்க பயன் சொல்லுவோமோ அப்ப ஆண்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுவோம் சில நேரம் இல்லாமல் ஆனால் நாங்க அவ்வளவு பேருக்கும் முதலாவது இந்த பேச்சுக்களை எங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை ஆண்களுக்கு சொல்றோம் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை பெண்களுக்கு சொல்றோம் எனவே கல்லியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அடிப்படையில் உதவியை கொண்டு சொல்லும் துப்பாக தெளிவாக சொல்லேலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கித்தாமர்கள் எழுதப்பட்ட விஷயங்கள் மிக தெளிவாக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு கல்லியத்துக்குரிய மேலான சகோதர தாய்மார்களே சகோதரிகளே அதனால இந்த குடும்ப வாழ்க்கை ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆசைகளை மாற்றமான அமைப்பில இல்லாம ஹலாலான முறையில அல்லா விரும்பக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய எந்த அளவுக்கு ஹதீஷன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றா ஒரு ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் மனைவி அவங்க அவங்க ஆசைகளை முறையாக ஹலாலான முறையில பூர்த்தி செய்யறாங்கடா அதுக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் சகாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்லலாம் ஒருவர் அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்யறாள் அதுக்கும் நன்மையா சொன்னாங்க ஹராமான வழியில போயிடாம தவறான வழியில போகாம ஹலாலான வழியில இந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுனால அல்லா நன்மையை கொடுக்கிறான் என்று நபி சொல்லல்லா சல்லு சொன்னாங்க இந்த குடும்ப வாழ்க்கைகள்ல நாங்க பலர்களை பாக்குறோம் அந்த பெற்றோர்கள் தலையிடுறதுனால எவ்வளவோ டிவோர்ஸ் நடக்குது உம்மா வாப்பா தலையிடுறது கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால உமா வாப்பமா இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிடைய மகனுடைய மருமகனுடைய அல்லது மகனுடைய மகனுடைய மருமகனுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிடுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் திரவி போது டிவோர்ஸ் ஆகுது நாயந்தா எப்பயும் சொல்றது என் சொந்த கருத்தை கல்யாணம் முடிச்சா தனியா ஆக்கி குடிசை என்றாலும்ரவா அந்த புதுசிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பரவாயில்ல பிரிச்சு விடுங்க ஏதாவது வேற இக்கட்டான ஒரு நிலைமை அப்படி என்ற முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால எங்கட மவலை அனுப்பலாம் உங்களோட மவலை அனுப்ப முடிச்சு கொடுக்காதீங்க உங்களையோடய வச்சுக்கோங்க எங்கட மாவுல அனுப்ப அப்படி யாருக்கும் சட்டம் போட இல்லாத கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஒரு கணவனுக்கு தாராளமான அனுமதி அவருடைய கல்யாணம் மாப்பிள்ள என்ன செய்யறாரு தெரியுமா உம்மா வாப்பாட பொறுப்புல இருந்த அந்த பொங்குல பிள்ளைய தண்ட பொறுப்புக்கு முழுமையா எடுக்கிறார் தண்ட பொறுப்பு எடுக்கிறார் கபில்தூ நிக்கா என்ற அந்த வார்த்தையை சொல்லி முழுமையாக பொறுப்புல எடுக்கிறார் பொறுப்பி பொறுப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்யறது நோய்வாய்ப்பட்ட மருந்து எடுத்து கொடுக்கிறது இந்த மனைவிய பாவத்தை பாதுகாக்கிறது ஹராத்திலேந்து பாதுகாக்கிறது நேரான வழியில வழி நடத்துற இந்த எல்லா பொறுப்பும் இந்த மாப்பிள்ளையுடைய பொறுப்பு தான் கணவனுடைய பொறுப்பு தான் அதனால பிரித்து விடுறதனால எல்லா அமைப்பிலையும் முன்னேற்றங்கள் வரும் இந்த பெண்மணி கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன் நேரத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் புதுன தம்பு செஞ்சு கேட்டிருக்கிறார் மாப்பிள்ள அதை செஞ்சு கொடுத்த மனைவி அதனால டிவோர்ஸ் புதுன சம்பளுக்கு டிவோர்ஸ் ஆகா நல்லா சகோதரிகளே தாய்மார்களே இந்த தலா கால போக்குறது எங்க போயிட்டு நிற்குமோ தெரியாது பேச்சுக்கு பேச்சு பேசுறது பதிலுக்கு பதில் கொடுக்கிறது இது டிவோர்ஸுக்கு காரணமா அமைது ஆண்கள் பொதுவாக பரிபாலிக்க கூடியவர்கள் வாய் அடிக்கிறதுனால வாய் அடிக்கிறதுனால எத்தனையோ குடும்ப வாழ்க்கைகள் மண்ணா போச்சு அதனால் ஒரு பெண்ணுடைய பேச்சு மாப்பிள்ளையுடைய பேச்சை விட சத்தம் கூடி கித்தாப்புகளில் தெளிவாக எழுது நாங்கள் கட்டுப்பட்டு நடத்தக்கூடிய அமைப்பு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு கணவன் மாற்றமான வழியில போறாருடா தவறான வழியில போறாருடா கட்டாயம் திருத்தோனும் அவரை அதுக்கு என்ன முறையை கையால் ஏறுமோ எந்த முறையை கையாண்டா அவரை திருத்தேடுமோ நான் நேரடியா சொல்றதுனால அவர் திருந்துவாரா அந்த வேலை யாருக்கு தேவையான சொல்லி வேலை யாராவது மூலமாக எந்த கணவனை திருத்தேருமா அப்படி நல்லா யோசிச்சு யாரால விஷயம் நடக்குமோ யார கொண்டு எந்த முறைய கையாண்ட இந்த காரியத்தை சாதிக்கலுமோ அந்த முறையில இந்த காரியத்தை சாதிக்கும் மாப்பிள்ளையிருத்த வழிபாக்கும் சகோதரிகளை சாதிமார்களே எனவே வீட்டுல பொம்புள பிள்ளையில வளர்க்கக்கூடிய நீங்க எல்லா ஜாதியையும் பழக்குங்க மார்க்கட்டிருக்கோ எல்லாத்தையும் பழக்குங்க வெளிநாட்டிலேயோ எங்களையோட இருந்து வாழ்றதோ வெளிய போயிட்டு தனிய வாழ்றதோ எல்லா அமைப்புக்கும் இந்த மகள் பழக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பழக்குங்க பிள்ளைய ஏன் என்றா இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்க பாக்குறோம் கணவன் கொஞ்சம் ஏசினுடனே மனைவிட அப்படியே இறங்கிடுது அவருக்கு அப்படியே அவ அக்கந்து போயிருந்தா எங்களோட மமி எங்களுக்கு ஏசியே இல்லை மம்மி ஏசியே இல்லை கணவன் ஏசினோடனே முடிஞ்சு ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்க அடிக்க சொல்ல இல்ல ஏதோ ஒரு ஒரு கணவன் அடிச்சிட்டார் வாழ்க்கையில எனக்கு அடிச்சே இல்ல அப்படி இருக்கவங்களை என் கணவர் எனக்கு அடிச்சிட்டாரு என்ஸ்பண்ட் எனக்கு அடிச்சுட்டாரு எனக்கு வாழும் அவரு டிவோர்ஸ் அப்படியே எல்லா ஜாதிக்கும் வேண்டிய கஷ்டங்களுக்கு தலை கொடுக்க தயார் பசியில மிதிக்க தயார் பட்டணியில மிக்க தயார் இருந்தா தின்வோம் இல்லைந்தா பசியில இருப்போம் எது கிடைக்கிறோம் அதை கொண்டு போதுமாக்குவோம் வாங்கி தந்த அனுபவிப்போம் இல்ல அவர்கிட்ட இல்லையா சமாளித்துக் கொள்வோம் எல்லா அமைப்புலையும் சாப்பாடு சமைக்கிற விஷயங்களையும் பழக்கிக் கொடுங்க குக்கரின் கிளாஸ் ரெண்டாவது முதலாவது வீட்டுல அந்த அண்டைக்கு சமைச்சு கொடுக்கிறது அந்த அண்டைக்கு ஆக்கி தின்சியா ஆக்குறதுக்கு பழக்குங்க பிள்ளையில பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பழக்குங்க ஒரு டீயை பிடித்தாங்க தெரியுமா எங்க ஒருவலமா கண்ணியமா ஒரு உடுப்பா ஒரு அயல் தண்ண தெரியா ஒரு தக்க தெரியாது இது இப்படி அல்ல இருக்கணும் மேலான சகோதரிகளை கணவனை சந்தோஷப்படுத்துறதுனால அல்ல பொருத்தங்கிடைக்கு அந்த நோக்கத்தோட நாங்க ரு சமைச்சு கொடுக்கிறோம் எங்கட கணவன் இப்படி விரும்புகிறார் அவருக்கு இப்படி சமைச்சு கொடுத்தா சந்தோஷப்படுவார் அவருக்கு சந்தோஷப்பட்ட அல்லா சந்தோஷப்படுவார் உங்களோட ஹரீஷ அப்படித்தானே அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறேன் என்று சொன்னார் எனவே சகோதரிகளே தாய்மார்களே இந்த அடிப்படையில் எப்படியாவது எங்க வாழ்க்கை சீராக குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அமையணும் எங்கட கவனம் யாரும் சில நேரத்தில் கட்டையா இருக்கும் சில நேரத்தில் அல்லது அளவு குறைஞ்சவராக வசதி குறைஞ்சவராக இருக்கேன் அலமதுல அதுதான் ஏற்பாடு உமா வாப்பாட பொறுப்பு ஜோடி பொருத்தம் பார்த்து முடிச்சு கொடுக்கிறது அது உம்மா வாப்பட பொறுப்பு சும்மா எவனாவது தன வந்தி அல்லது அவரு அந்த அவருக்கு கடை சொந்தம் அவருக்கு அவருக்கு இப்படி கடை இருக்குது அவருக்கு ரெண்ட கார் எடுத்து கொண்டு ஓட்டுறாரு நாலு பேருக்கு கடன் ஊர் உலகம் கடன் கடை வச்சிருக்கிறாரு நினைக்கிறாரு இவர சொந்த கடை பாப்பா போயிட்டு பாக்குறாரு மாப்பிள்ளையோட கடைக்கு பெரிய கடை கடை நிறைய சாமான் கடை நிறைய சாமான் ஊரை உட்காந்த முருடன்ப போ கேட்டா சொல் எனக்கு சொந்த சில உமா ஏ சில வெளி வச்சு ஏமாந்து பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்க அதுக்கு பின்னால கண்ணீர் வடிக்கிறார்கள் அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறார் நல்ல குணத்தை தான் முக்கியமாக கவனிக்க சொன்னார் நல்ல குணம் அஞ்சு நேரம் தொடக்கூடிய இருக்கிறாரா மார்க்க சட்டப்படி தொழுகை இல்லாதவனு கல்யாணம் முடிச்சு கொடுக்க தொழுகை இல்லாதவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க சட்டப்படி எந்த தொழுகை இல்லாதவனு கிட்ட இஸ்லாம் இல்லை என்றாங்க அவன் கிட்ட இஸ்லாம் இல்ல ஒரு எல்லாம் சொல்றாங்க காபீருக்கு முஸ்லிம்க்கு அடையாளம் தொப்பி போடுறது அல்ல தொழுறது என்ற தொழுகை இல்லாத பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க தொழுகை இல்லாத சொல்லாத ஆம்லருக்கு கல்யாண முடிச்சு கொடுக்க தொழுவார் தொழுவதல்லா கல்யாணத்துக்காக கலியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அப்ப வெளிலங்களை பார்த்து ஏமாந்திர கூடாது சில பெண்களை சில ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்க அவட வெளி நல்ல வாக்கான பொண்ணு நல்ல வெள்ள பொன் வெள்ள மட்டும் தான் இருக்குது அஹலாப் இல்ல தீர் இல்ல மார்க்கம் இல்ல அல்லாத பயம் இல்ல அல்லாத அச்சம் இல்ல வெள்ள மட்டும் இருக்குது வெளிரங்கம் இருக்குது உள்ளவங்க நல்ல பண்பு உள்ளவங்க நல்ல பலிசீஸ் உள்ளவங்க மார்க்கம் உள்ளவங்க வந்தா மாப்பிள்ள பொன் கேட்டு வந்தா கல்யாணம் முடிச்சு கொடுங்க பாரு பர்து பார்த்து தரி வராத வெறும் தாதியை பார்த்து சொல்றோம் வெளிரங்கத்தை மட்டும் பார்க்காதீங்க நபி சொன்னத்தை பாருங்க அவ்வளவுதான் எங்களை எல்லாருக்கும் நாங்க சொல்லி கொள்றோம் வெளி ரங்கத்தை பார்க்காம நபி சொன்னதை பார்ப்போம் வெற்றி பெறுவோம் எங்க கல்யாணங்கள் சத்த சகாமையும் கல்யாண தாய்மார்களே சகோதரிகளே பெரிய அமைப்புல கல்யாணம் அதிகமான கல்யாணத்துடைய அந்த லைஃப் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ரெண்டரை வருஷம் தானா ரெண்டரை வருஷம் தானே அவங்களோட அதிகமான ஒரு காவியார் சொல்றார் முஸ்லீம் காவியார் சொல்றார் நட்பது வீதம் கல்யாணம் டிதா நூறு கல்யாணம் நடந்த முப்பது கல்யாணம் டிவோர்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயும் கொழும்பு பகுதியில் இருந்து பேசினாங்க எத்தனையோ ஆயுதக்கணக்கு சொன்னாங்க ஆயுதக்கணக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள பயங்கரம் சகோதரிகளே இதுக்கெல்லாம் காரணம் என்ன நபி சொன்னதை விட்டோம் நபி சொன்னதை செய்ய இல்ல தொடர்புகள்ந்த மாப்பி உங்க பேசத்துக்கு நாங்க பலர்களை பாக்குறோம் இந்த நேரம் கொடுத்த கால் எங்க வைக்கிறீங்க எங்க வைக்கிறீங்க என்ன இது ஆண்கள் என்ன அவங்களோட பொதுவாக வேலை வெட்டிகள் வெளியே வெளியே தான் இருக்கும் அவங்க முறை போனாரு வருவாரு கோலாடி அது வேற விஷயம் இது யாரோட பேசிக்கிறீங்க உங்களுக்கு சந்தேகம் இந்த சந்தேகம் நஞ்சி சந்தேகம் நஞ்சி பயங்கரம் சைத்தாண்ட குரத்தில் இருந்து உள்ளது சந்தேகம் அதனால நாங்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடக்கவும் கூடாது சந்தேகம் படவும் கூடாது சந்தேகத்துக்குரிய வேலைகளை செஞ்சிடவும் கூடாது சந்தேகப்படவும் கூடாது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே இந்த விஷயங்கள் கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே இதெல்லாம் கட்டாயம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கவனத்தில் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சகோதரிகளை தாய்மார்களே ஹதீஸ்ல வந்திருக்கு உங்களோட வீட்டுக்கு உங்களோட மாப்பிள்ள உங்களோட ஹஸ்பண்ட் யார விரும்ப மாட்டாரோ அவரை வீட்டுக்குள்ள எடுக்காதீங்க என்று நபிசவாலன் தடுத்தார் கணவன் வீட்டில் இல்லையண்டா ஒரு ஆம்புல வீட்டில இல்ல இந்த டைம்ல மாப்பிள்ளையோட ஆக நெருக்கமான கூட்டாளி வந்தாலும் அதை பேசி அனுப்பிட வேண்டியது அந்த பேச்சுக்களும் எப்படி அமையணும் என்ற பொம்புல கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும்தான் தாரா இவோட சரி வராது என்று திரும்பி போற மாதிரி இருக்கும் அதுக்காக மோசில பாயுதன் என்று நாங்க சொல்ல இல்ல எங்க பேச்சு அவர் முடிக்கிற பேச்சு கேட்டார கேட்டதுக்கு பதில் முடிக்கிட வேண்டியது இது குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முறைகள் இனிமையான குரல்ல பேசாதீங்க மெல்லிய குரல்ல பேசாதீங்க ஏன் ஆசைய உண்டாக்காதிங்க கெட்ட சிந்தனை ஆம்பளை உண்டாக்காதீங்க உங்களோட சத்தத்தால இது குரான் சொல்லுது சத்தத்தை தாக்கு இனிமையா நல்ல வாய்ஸ் இனிமையான வாய்ஸ்ல பேசாதீங்க அத கொண்டும்கோதரிகளே தாய்மார்களே அடுத்தது இந்த ஹேண்ட் போன் பேசுற விஷயங்கள் இந்த போன் பேசுற விஷயங்கள் இதுல மிச்சம் கவனம் வரக்கூடிய சும்மா நம்பர்கள் எடுத்து பேசுறாங்க இன்றைக்கு ஏதாவது எடுத்துக்கொள்றாங்க எஸ் எம் எஸ் அடி பேசுறதும் இல்ல எஸ் எம் எஸ் அனுப்பொண்ட நாங்களும் ஆரம்பிக்கிறது அது பெரிய முசிபத்துல வைக்க முடியுது அதனால இன்றைக்கு ஹேண்ட் போன் எந்த நலவோ அதை விட நஷ்டம் அதிகம் அழிவு அதிகம் நாசம் அதிகம் இருக்கிற எல்லா கெட்டதும் இருக்குது சொல்றோம் இந்த வீடுகளுக்கு பெண்களுக்கு இந்த சேர்க்கும் அது முசிபத்துல சேர்க்கும் அது அழிவுல கொண்டு போய் சேர்க்கும் புதுசிய பார்க்க கூட பார்க்கறதுக்கு ஆசை பொதுவாக பொதுவாக உள்ளது தான் அது பொதுவாக நாங்கள் ஒரு நல்லதா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு கெட்டது வந்து அப்படித்தான் அமைச்சிருக்கிறாங்க என்ன முயற்சி ஒரு கூட்டம் கெடுத்து ஒரு கூட்டம் பாவத்தால் ஒரு கூட்டம் சாதிக்குது வைத்த வளர்க்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் இன்றைக்கு பெரிய சம்பாதிப்பு அது தானே பாவத்தால சம்பாதிக்கிற சம்பாதிப்பு தான் பெரிய சம்பாதிப்பு ஆகிது குவிக்க சம்பாதிக்கலும் அதுல தானா மக்கள் எவ்வளவு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல மக்களுக்கு என்ன நடந்து போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு கள்ளி சம்பாதிக்கணும் அதனால சகோதரிகளே தாய்மார்களே வீட்டில இந்த அமைப்புகள் கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கு தெரியுமா எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா இந்த இன்டர்நெட் தொடர்புகளால சகோதரிகளே இன்றைக்கு எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க எல்லா பாவமும் அந்த இந்த முஸ்லிம்களுக்கு முன்னாலே நடந்துடுது பாதுகாக்கணும் அதனால ரொம்ப கவனமாக ரொம்ப பக்குவமாக ரொம்ப பேரிதலாக அல்லாவும் பயந்து பயந்து அல்லாயிரத்திலும் அழுது அழுது எங்களுக்காகவும் அழகணும் எங்களோட கணவனுக்காக அழகணும் எங்களோட பிள்ளைகளுக்காக அழகணும் அல்லா இடத்துல கொண்டே இருக்கணும் இந்த துணியாவுடைய சித்திராக்கள் முஸ்லிமர்களை பாதுகாக்கிறதுக்கு வரிகள் செஞ்சு கொள்ளணும் எனவே சகோதரிகளை தாய்மார்களே இந்த அடிப்படையில இந்த குடும்ப வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை இந்த பேசுறேடா இது இது கொஞ்ச நேரத்தில் பயன் பண்ணுவோம் அப்பதான் ஒரு அளவு இணையும் நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா இப்ப வரக்கூடிய நேரத்தை நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம் இந்த திருமணத்துக்கு முன்னால நெறி பண்றதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பெண்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் கொடுத்து படம் கல்யாணத்துக்கு முந்தி ஒவ்வொரு புள்ளையும் அந்த பொன் கல்யாணம் முடிக்க போற பெண் மணி அவ இங்கே ஏற்பாடு நடக்கணும் இன்ஷா அல்லா அந்த பெண்ணுக்கு தேவையான புத்திமதிகள் சொல்லிக் கொடுக்கப்படும் அதை எல்லாத்தையும் ஆண்கள் சொல்லிக் கொடுக்க ஆண்கள் ஒரு பகுதியை சொல்லிக் கொடுக்கணும் அடுத்த பகுதிகள் பெண்கள் மூலமா சொல்லிக் கொடுக்கப்படும் தகுதியான பக்குவமான நல்ல விஷயங்கள் நல்ல தெளிவான பெண்கள் மூலம் குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும் எல்லா கைடையும் சொல்லி கொடுக்கணும் இப்படி நடக்கும் நடக்க போற கல்யாணங்களாவது பாதுகாக்கப்படும் இல்ல இந்த முடிவு காணோர் முடிவு ஒன்று காண இல்லாம போச்சிக்கொண்டே இருப்போம் டிவோர்ஸ் டிவோர் நடக்கக்கூடிய இந்த புதிய கல்யாணங்களையாவது பாதுகாக்க மாப்பிள்ளைக்கு தேவையான அட்வைஸ் ஆண்களுக்கு தேவையான அட்வைஸ் ஆண்கள் மூலமாக சொல்லப்படணும் பெண்களுக்கு தேவையான அட்வைஸ் புத்தி கல்யாணத்துக்கு முந்தி ஒரு கோஸ் ஒன்னு மாதிரி வச்சு அழகாக படிச்சு கொடுக்கப்படும் அவசரமா ஆரம்பிக்கப்படணும் சகோதரிகளே தாய்மார்களே அப்படி நடந்து கொள்வோம் டிவோர்ஸ் பிரச்சனைகள் எத்தனையோ மாப்பிளமாறும் வாராங்க பாருங்க எங்கே நான் அவங்கள்ட்ட கேட்கறதே உங்களோட வைஃப நீங்க வீட்டுல வச்சு தாலி வாசிக்கிறதா ஏதாவது பயான்கள் நீங்க சொல்றதா புத்திமதிகள் சொல்றதா இல்ல எப்பயாவது செஞ்சுக்கிறீங்க இல்லையா கல்யாணம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அப்படி எந்த முயற்சியும் தெரிஞ்ச உங்க நடக்கக்கூடிய பயான்களுக்கு கூட்டிக் கொண்டு போறீங்களா தீனுடைய தர்வியத்துக்கள் நடக்குது தீனுடைய நல்ல புத்திமதிகள் எடுத்து சொல்லப்படுவது அதுகளை கேட்கறதுக்கு நீங்க ஏற்பாடு இல்லையா நல்ல படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவா நல்ல டிராமா பார்த்திருக்கீங்களா ஓ விற்கிற எல்லா ரெஸ்டோரெண்டும் சுத்திருங்களா ஓ எல்லாம் தெரிஞ்சிருக்கிறா அந்த கூட்டும் செய்ய வேண்டியது டிவோர்ஸ் வைப்புக்கு மாப்பிள்ளைய பிடிக்குது அவட கவனம் எங்கேயோ பேசி வேற எவல்லையோ பேசு அவட கவனம் மாப்பிள்ளையிட கூட்டாரி எல்லாம் நோனடையும் கூட்டாளிமார் இன்னைக்கு அப்படித்தார் அறிவு கெட்ட மாப்பிள்ளமார் அவங்க என்ன செய்யறது என்ற ஆக நெருக்கமான இருக்கிறாங்க இவர் சொல்றது கூட்டாளிட்ட ம சொல்லு மாப்பி சொ கூட்டாள சொல்ல கூட்டாளி சொல்ல பயங்கரமான விஷயங்கள் மாப்பிளம் விளங்குதில்லை அது போல தான் அதே கூட்டாளி இப்படி செஞ்சிட்டானே பே மொழி முடிக்கிறார் அவர் வலியை காட்டு கொடுத்தது இவரு அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது இவரு நல்லெண்ணம் வைச்சாராம் இதுல நல்லெண்ணம் வைக்க சொல்லி யார் சொன்னது அல்ல அரசு சொன்னத்தை செய்ய இல்ல இவருக்கு அதுக்கு மேல போயிட்டு நல்ல எண்ணம் வச்சு நான் நினைக்கல இப்படி எல்லாம் நடக்குமே எங்க மாவலுக்கு அவர் வந்துட்டு போவாரு தான் அவரு பேசுவாரு தான் ஆனா இப்படி எல்லாம் நடக்குமே நினைக்க இல்லையா இப்படி சொல் எனவே சகோதரிகளை தாய்மார்களே மிக கவனமாக பிள்ளைகளுக்கு தன்மியத்து கொடுக்கப்படவனும் பிள்ளைகளுக்கு முயற்சிகள் செய்யப்படவனும் ரொம்ப பெரிய சேவையான காலம் சகோதரிகளே இன்றைக்கு தீன் தீன்தான் நாங்க தீன்தானிகள் நாங்க முஸ்லீம்கள் நாங்க இஸ்லாத்துல இருக்கிறவங்க நாங்க இஸ்லாத்துல எடுத்து நடக்க தயாரில்லை ஆனா வெளியில் இருக்கிறவங்க இன்றைக்கு இஸ்லாம்தான் நல்ல மார்க்கம் இஸ்லாம்தான் இஸ்லாம்தான் உலகத்திலே நல்ல மார்க்கம் என்று கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்க முந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் அங்க இஸ்லாத்துடைய விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தோம் இருபது பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இருபது பேர் முந்த முப்பத்தொருக்கல்லாக்கு ஜவாப் சொல்லணும் இந்த முசீபத் கழிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க நான் நினைக்கிற இந்த பயான்கள் சும்மா எங்கட உங்களுக்கு இந்த புளிச்சுட்டு பயான் பயான் பண்ணி பண்ணி பயன் புளிச்சு இப்ப தேவையானு யோசிக்கிற இந்த நேரங்கள அந்த மக்கள்ல கழிச்சா பிரயோஜன்த்த யோசனை அவன் களிமாவது சொல்லுவானே அவனுக்கு அல்ல வலிமப்படுத்தினா அறியாதவனுக்கு கல்லையும் மண்ணையும் மிருகங்களை வச்சு வணங்கிக் கொண்டிருக்கிறாங்களே இவங்க அன்பாக நூறு பேருக்குமே எங்களுக்கு நேரம் பிரயோஜனமே இது பயான கேட்டு கேட்டு மாற்றம் பயான கேட்டு கேட்டு மாற்றம் பயன் கேட்கிற இடத்திலே குழப்பம் பயான் கேட்க வாரங்க அவனுக்கு முசிபத்து வேற ஏதாவது தொடர்புகள் மதுர தாக்கல் மரத்தாக்கல் நடக்குது பிள்ளைய ஓத போகுது அங்கே முசிபத்திருந்து எப்படி திருத்ததை கவலையா இருக்கிறது கவலையா இருக்கிறது இந்த உமத்தில் எப்படி திருத்த வரும் எங்களை சமுதாயத்தில் அதனால முறையில் திருந்தோடும் என்று முடிவு செய்யாத வரையில திருத்தங்கள் வரவே மாட்டாது எவ்வளவுதான் பயன்கள் பண்ணி வேலை இல்லை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு வயோதிபரும் நான் திருந்தவனுமே நான் அல்லா திரும்பக்கூடிய ஒரு நல்லடியான ஆகவனுமே என்று கவலைப்படாத வரையில திருத்தங்கள் வராது அதனால இன்ஷா அல்லா அடிக்கடி நல்ல விஷயங்களை கேளுங்க அடிக்கடி பயான்கள் கேளுங்க அடிக்கடி ஆகரத்தை பத்தி மௌத்த பத்தி பேசுங்க கேளுங்க வீட்டுல தாலீம்கள் வாசிங்க வீட்டுல ஜீனுடைய முதாக்கராக்கள் செய்யுங்க பிள்ளைகளோட இருந்து கணவனையும் விருப்பாட்டுங்க உட ஹஸ்பண்ட் சொல்லுங்க நீங்களும் வந்து இருக்கீங்க நாங்க போய் தாலீம் வாசிப்போம் ஹதீசல் வாசிப்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் கணவன் மனைவி பிள்ளைகளோட இருந்து அல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம் எனவே எந்த நல்ல விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அலமது